வாரஸ்திர சர்ரிரி வா தயுத்தமிலம் வசூர்திரி வா ஒரு ரீடிங் மாறி இருக்கு இதில் வவஹாரஸ்வதி பிரிய விவகாரஸ்ததன்விதாங்கிறது விவகார ஸ்துவதி அப்படி ஒரு பாடம் இருக்கு அகிலம் வஸ்து தத்யுக்தம் அகிலம் வஸ்து தத்யுக்தம்னா என்ன எல்லா பொருள்களும் அதோடு சேர்ந்தே இருக்கின்றன அது இல்லாமல் எந்த பொருளும் இல்லை தத்து அகிலம் வஸ் அகிலம் வஸ்து தத்யுக்தம் தத்யுக்தம்னா என்ன அர்த்தம் அந்த சைத்தன்யம் இல்லாமல் சச்சிதானந்தம் இல்லாமல் ஒரு பொருளும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுமும் அதுதான் வியாபிச்சிருக்கு அகிலம் வஸ்து விவகாரம் தத் எல்லா விதமான செயல்களும் அதை நிகழ்கின்றன அனைத்து பொருள்களும் அதையே சார்ந்திருக்கின்றன துவைத்தம் அனைத்தும் அத்வைத்தத்தை சார்ந்தே இயங்குகின்றன அப்படி புரிஞ்சுக்கணும் அத்தனை துவைத்தமும் இல்லாட்டி வேற்றுமைகள் எல்லாம் அந்த ஒற்றுமையை சார்ந்தே இயங்குகின்றன ஒற்றுமை இல்லாமல் வேற்றுமை இயங்காது லாம் ஆதாரத்தை சார்ந்தே இருக்கு இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை சொல்கிறேன் ஏதாவது ஒன்றாவது புரியுங்கிறதுக்காக ஆதேயமெல்லாம் ஆதாரத்தை சார்ந்தே இருக்குது நாமரூபங்கள்லாம் சத்தாவை சார்ந்தே இருக்குது அ அகிலம் வஸ்து தத் யுக்தம் ஃபுல் எல்லா பொருள்களும் அதோடு இணைந்தே இருக்கின்றன வியவகாரா அன்விதா அது இல்லாமல் எந்த செயலும் நடக்காது விவகார்கள் அன்விதம் அந்த சைதன்யத்தை சார்ந்தே நடக்கின்றன இயங்குகின்றன சர்வகதம் therefore, எனவே பிரம்ம சர்வகதம் எனவே பிரம்மம் எல்லாவற்றிலும் எங்கும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது பிரம்மம் எங்கும் இருக்கிறது எல்லாவற்றிலும் எல்லா செயல்களுக்கும் அத ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது தஸ்மாத் எனவே சர்வகதம் பிரம்ம பிரம்மம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது உதாரணம் சொல்கிறார் கீரே அகிலே க்ரே சர்பிஹி இவ உதாரணம் அனைத்து பாலிலும் நெய் இருப்பது போல சர்பிகின்னால் நெய் க்ஷீரம்னா பால் அகிலே க்ஷீரேனா என்ன அர்த்தம் எல்லா பால்லேயும் அர்த்தம் எல்லா பால்லேயும் நெய் இருக்குது நீங்கள் வேணால் எது வேணால் கழுத பாலில் கூட நெய் இருக்குது இருக்குது ஆட்டுப்பால் கழுதப்பால் எருமப்பால் பசும்பால் எல்லா பால்லேயும் நெய் இருக்கு அதோடய சாரம் இருக்குது இந்த மாட்டுக்கு ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க பன்றியினுடைய பால்லேருந்து நெய்யை எடுத்து அதை வாழைப்பழத்தில் தடவி மாட்டு கொடுக்குறது உண்டு அது ஒரு வை அது ஒரு மருந்து அப்படி பண்ணுறது உண்டு கிராமங்களில் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஆக என்ன இது நான் அகிலே க்ஷீரேன்னு போட்டதுனால அதை சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அகிலே க்ஷீரே சர்பிகி சர்பிகிங்கிற ராஜ்யம் சர்பிகி கிருதம் இதெல்லாம் வந்து நெய்க்கு ஒரு பேர் விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் பாலில் படு நெய்போல் ஆக எல்லா பால்லையும் நெய் இருப்பது போல எல்லாவற்றிலும் பிரம்மம் இருக்கிறது பகுத்தறிய வேண்டும் பாலையும் நெய்யையும் எப்படி பகுத்தறிகிறோமோ பாலில் நெய் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் காட்சினா கிடைக்குங்கிற விஷயம் வேறு அதே மாதிரி அனைத்திலும் பிரம்மம் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுதான் விஷயம் எப்படியாவது பிரம்மனை அப்படியே பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு